ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி புதான்பகம் ஸ்ராத்தத்தில் அன்னசூக்த பட்டனம்னு நம்முடைய ரிஷிகள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா அந்த அன்னசூக்தம் பௌராணிக்கமாகவும் சொல்லப்பட்டிருக்கு புராணத்திலேயும் அன்னசூக்தம் சொல்லப்பட்டிருக்கு அந்த புராணத்தில் சொல்லப்பட்ட அன்னசூத்தம் ஒரு பெரிய சரித்திரத்தை சுருக்கமாக காண்பிக்கிறது அந்த சரித்திரத்தை தான் நாம் இப்போது விரிவாக பார்த்துன்னு வரோம் அந்த கௌஷிகருடைய ஞாபகம் மட்டும் போகவே இல்லை அதாவது போன பிறவியிலே நாம் என்னென்ன பாப்பங்கள் எல்லாம் செய்தோம் அப்படிங்கிற ஞாபகம் அவர்களுக்கு வந்தது பித்தர்களுடைய அனுகிரகத்தினாலே அப்படி வந்தது அது அனுகிரகம்னு சொல்கிறதா நிகிரஹம்னு ஏன்னா நாம் போன ஜென்மாவில் என்ன பண்ணோம்னு நமக்கு தெரியாது அதனாலே நாம் நிம்மதியாக இருந்துட்டு போன ஜென்மாவில் நாம் பண்ணின பாபங்கள் பூரா நமக்கு நல்லா தெரியறதுன்னா எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் அது கொண்டுட்டே இருக்கும் அந்த ஞாபகம் அதுபோல் அனுகிரகம் பண்ணிவிட்டால் பித்திருக்கள் அந்த ஏழு பேர்களுக்கு ஏன் அப்படி அனுகிரகம் பண்ணினா அப்படின்னா அதில் ஒரு ரகசியம் இருக்குது நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் சொல்கிற பொழுது நாம் செய்யக்கூடிய புண்ணிய கர்மாவோ பாபகர்மாவோ எதுவாக இருந்தாலும் எந்த இந்திரியத்தினால செய்தோமோ அந்த இந்திரியத்தினாலே தான் அந்த பலனை அனுபவிக்கணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதுதான் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் திரிகரண சுத்தியாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் திரிகரண சுத்தின்னா வாக்கும் சுத்தமாக இருக்கணும் கை கால்களும் சுத்தமாக இருக்கணும் மனசும் சுத்தமாக இருக்கணும் எந்த இந்திரியத்தினால நாம் ஒரு பாபகர்மாவை பண்ணுறோமோ அந்த இந்திரியத்தினாலே தான் அதை அனுபவிக்கணும் மனசனால் பண்ணின பாப்பத்தை மனசினாலே தான் அனுபவிக்கணும் கை கால்கள்னாலே பண்ணின பாப்பத்தை கை கால்கள்னாலே தான் அனுபவிக்கணும் வாக்குனால பண்ணின பாப்பத்தை வாக்குனாலே தான் அனுபவிக்கணும் அப்படி இந்த இடத்துல இவர்கள் எந்த இந்திரியத்தினால பாப்பத்தை பண்ணினாலும் அந்த இந்திரியத்தினாலே தான் அனுபவிக்கிறார் புத்தி தானே கெட்ட வழியே காண்பிச்சது ஆகையினாலே அவர்களுக்கு ஞாபக சக்தியை கொடுத்துட்டா பித்திருக்கள் ஆகையினால அவர்களுக்கு செய்த பாபம் பூரா மனசில் ஓடிண்டே இருக்குது ரொம்ப துக்கப்படுறேன் டாடா இப்படி ஒரு தவறு செய்துட்டதுனால எப்படி ஒரு ஜென்ம நமக்கு கிடச்சி கொடுத்தேன்னு ரொம்ப வேதனைப்பட்டு அப்படியே அந்த வாழ்க்கையை முடிக்கிறேன் முடித்து அப்படி இறந்த பிறகு ஜாதிஸ்மரா சத்த ஜாத்தாக மிருகாக காலஞ்சரே கிரௌ காலஞ்சரம்னு ஒரு கிர பர்வத்தம் மலை அதில் மிருகங்களாக பறக்கிறா மிருகம்னா மலையில் வாழக்கூடிய மிருகம் மலை மாடுன்னு மலையில் இருக்கும் அது நம் நம்ம ஆற்றில் வச்சுட்டுருக்கிற மாடு மாதிரி இருக்கும் ஆனால் விவசாய வேலைகளுக்கு பயன்படாது பாலும் கறக்காது அப்படியே இருந்துருக்கும் மலை மாடுன்னு பேர் அதனால் நமக்கு உபயோகம் கிடையாது அப்படி பிறந்துவிட்டால் காலஞ்சரங்கிற மலையில் அப்படி பிறந்தாலும் பிதாம் செய்வ மகாத்மியாத்து ஜாத்தா ஜாதிஸ்மராஸ்துதே அப்பவும் அவர்கள் செய்த பாபம் மறந்து போகல மனசில் ஓடிண்டே இருக்குது தேத்து வைராக்கிய யோகேன ஆஸ்தாய அனசனம் புனா ஆகேனாலே மலமாடுகளாக பிறந்தாலும் எதுவும் சாப்பிடாமல் உபவாசமாகவே இருக்கா ஏன்னா தெரியுது நாம் பண்ணின பாபம் இது இந்த பாபத்தினாலே தான் நமக்கு இப்படி ஒரு பிறவி கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால தேது வைராக்கிய யோகேன ஆஸ்தாய அனசனம் புனகா எதுவும் சாப்பிடாமல் வைராக்கியமாக அப்படி அந்த பிறவியை அவர்கள் கடக்கிறார் தற்பாப்பி ஜ்யான வைராக்கியாது பிராணானுத் சிருஜ தர்மதா லோகைரவேக்ஷியமானஸ்தே தீர்த்தாந்தேஅனசனேனதூ ஒரு தீர்த்தம் கூட சாப்பிடாமல் உபவாசமாக இருந்து அப்படி அந்த வாழ்க்கையை முடிக்கிறார் அடுத்ததான பிறவி அவர்களுக்கு மானசரோவரத் மானசரோவரில் அவர்கள் பக்ஷிகளாக பறக்கிறார் சரத்வீபம்ங்கிற இடத்துல அவர்கள் சக்கரவாக்கம்ங்கிற பட்சியாக பிறக்கிறார் அப்படி பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு அந்த ஞாபகம் போகலை அந்த ஞாபகம் அவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது சக்கரவாக்கம்ங்கிற பட்சி எப்படின்னா அதற்கு கழுத்தில் ஓட்டம் இருக்கும் துவாரம் இருக்கும் அது எது சாப்பிட்டாலும் அந்த ஓட்டை வழியாக வெளியில் வந்து விழுந்துவிடும் அதால எதுவும் வாயால் சாப்பிட முடியாது சாப்பிட்டா கழுத்து வழியாக வந்து விழுந்துடும் அது என்ன பண்ணும்னு கேட்டால் அப்படி மழை பெய்யற பொழுதும் கழுத்த மேலே காண்பிச்சுண்டு உட்காண்டிருக்கும் அந்த மழை ஜலம் நேரடியாக கழுத்தில் ஓட்டையில் விழுந்து விழுந்து தான் வயத்துக்கு போகும் தீர்த்தந்தான் அதற்கு ஆகாரம் அப்படி ஒரு பிறவி அவர்களுக்கு கிடச்சது நீலகண்டஸ்ய புறத்தகா பிதாவானுபாவிதாக மானசரோவர் இந்த ஷரத் தீபம் இவைகள்லாம் பரமேஸ்வரனுடைய சான்நித்தியம் உள்ள இடம் அதுபோல இடம் கிடைச்சது அந்த பிறவியில் அப்படி பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால அந்த பிறவியையும் கடந்தான் அதாவது முதல்ல கௌஷிக்கருடைய புத்திரர்களாக இருந்தவர்கள் செய்த பாபத்தினாலே அவர்களுக்கு ஓனாயான பிறவை கிடச்சது ஒன்றாவதாக ரெண்டாவதாக மலமாடாக பிறந்தார் மூன்றாவதாக சக்கரவாக்கங்கிற பட்சியாக பிறந்தார் நான்காவது பிறவியாக மானசரோவரில் ஹம்சமாக பிறவி கடச்சது அவர்களுக்கு ஹம்சம்னு ஒரு பக்ஷி அன்னப்பறவைன்னு சொல்கிறோம் அந்த ஹம்சமாக அவர்கள் மானசரோவரில் பிறந்த அந்த அந்த பசு அந்த பக்ஷியினுடைய வயத்தில் போய் அந்த பட்சியாக பிறந்தா அப்படியே மானசரோவர் தீர்த்தத்தை சாப்பிட்டுண்டு அப்படியே காலத்தை கடந்தா அப்படியே மானசரோவரில் அவர்கள் வாழ்க்கையை நடத்தினத்தினாலே அவர்களுக்கு வைராக்கியம் ஜாஸ்தியாக வந்தது வைராக்கியம் கிடச்சது யோகிகளாக மாறினா அவர்கள் ஆகையினாலே அவர்களுக்கு யோகிகளுடைய பெயர் அமைஞ்சது சுமனாக குமுதா சுத்தகா சித்ரதர்ஷி சுனேத்திரகா சுனேற்றஸ் அம்சுமாஸ்வ சத்தை தேகபாரகாக யோகிகளாக அவர்கள் அந்த பிறவியில் ஆனார் ஆகையினாலே அவர்களுக்கு வைராக்கியம் ஜாஸ்தியாக இருந்தது அப்படியே மானசரோவரில் அப்படியே வாழ்க்கையை நடத்தினான் அந்த சமயத்தில் அந்த மானசரோவர் பக்கத்தில் நிறையா பேர் விளையாடின்ருக்கிற சப்தம் கேட்டது ஸ்திரீகள் புருஷர்கள் விளையாடின்ருக்கிற சத்தம் கேட்டது அப்படியே சத்தம் கேட்கிற இடத்த நோக்கி அவர்கள் அப்படியே நகர்ந்து போனான் போனால் அங்கே புருஷர்கள் ஸ்திரீகள்னு நிறையா பேர் அங்கே விளையாடின்றிருக்கா யாருன்னு பார்த்தால் யாரோ ஒரு ராஜா வந்திருக்கான் ரத்தத்தில் பத்திரியோடு வந்திருக்காள் அங்கே ஸ்திரீகள் புருஷர்கள் எல்லோருமாக வந்து மானசரோவர பக்கத்தில் நந்தவனத்தில் விளையாடின்னு இருக்கான் நிறையா பேர் விளையாடின்னு இருக்கா அதை பார்த்தா இவர்களுக்கு அதில் ஈடுபாடு வரல ஏன்னு யோகிகளாக இருந்ததுனால இவர்களுக்கு அதில் ஈடுபாடு வரல அப்படியே பார்த்துட்டும் திரும்பிவிட்டான் மூணு பேர் மாத்திரம் அதை உத்து பார்த்தான் யாராக இருக்கும் இந்த ராஜா இவ்வளோ நிம்மதியாக ஆனந்தமாக காலத்தை நடத்துகிறாரு நமக்கு இப்படி ஒரு பிறவி கிடச்சி நம்ம நாம் இவ்வளோ வேதனைப்படுறோமே யாராக இருக்கும் இந்த ராஜா அப்படின்னு உத்து கவனிக்கிறா மூன்று பெயர்கள் மேற்கொண்டு என்ன நடந்ததுன்னு அடுத்த உபன்யாசத்துலே பார்ப்போம்